வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் சொர்க்கம் தாயின் இரு பாதங்களுக்கு அடியில் இருக்கிறது ஆம் சொர்க்கம் தாயின் இரு பாதங்களுக்கு அடியில் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்